عليه واصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد ماذا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي الارض قطع متجبرات وجنات من اعناب وزرع ونخيل سِنْوَانٌ وَغَيْرُ سِنْوَانٍ يُسْقَى بِمَاءٍ وَاحِدٌ وَنُفَضِّلُ بَعْضَهَا عَلَى بَعْضٍ فِي الْأُكُلِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَعْقِلُونَ وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ مَنْ سَأَلَ اللَّهَ الشَّهَادَةَ بِسِدْقٍ بَلَّغَهُ اللَّهُ مَنَازِلَ الشُّهَدَاءِ هو انما تا على شراشه او كما قال عليه الصلاه والسلام شंगे குறைய கன்னியトル குறைய ميلான உலமா பெருமக்களே பெரியார்களே கனவான்களே சகோதரர்களே الله سبحانه وتعالىவனுடைய மிகப்பெரிய பேரருளின் காரணமாக அவனுடைய மிகப்பெரிய கருணை கிருபையின் காரணமாக அவளுக்கு நிகரம ஒப்பான அவனுடைய दीनனுடைய சபையில் மஜ்லிஸில் அமரவதற்கு நமக்கு அடிக்கடி சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடன் அன்பு வைத்திருப்பதை போன்று வேறு எந்த ஒரு படைப்புடனும் அந்த அளவுக்கு அன்பு வைப்பதில்லை அடியார்கள் தான் பாகங்கள் செய்கின்றார்கள் குற்றம் புரிகின்றார்கள் தவறுகளை செய்கின்றார்கள் அல்லாஹுடைய படைப்பாகிய மனிதர்களை தவிர்த்து வேறு எந்த ஒரு படைப்பும் அல்லாஹிற்கு மாறு செய்ததும் இல்லை மாறிதமில்லை மனிதர்கள் தவிர்த்து மற்ற அனைத்து வசதும் அல்லாஹுவை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுடைய புகழை துதியை பாடிக்கொண்டே இருக்கின்றன குரான் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த உலகத்துல என்னை ஞாபகம் செய்யாத எந்த ஒரு இல்ல அனைத்து வசதும் என்னை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கின்றன என்னுடைய பாடிக்கொண்டே இருக்கின்றன்களை நீங்கள் உங்களுடைய ஐம்பலன்களால் விளங்க முடியாது ஆனால் அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹுவை நினைத்து கொண்டிருக்கின்றன அல்லாஹுவிற்கு மாறி செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை விட்டுவிடக்கூடியவர்கள் மனிதர்கள் அல்லாஹுடைய தக்கதித்தங்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் என்றாலும் மனிதர்களுடைய இயற்கையில அல்லாஹூ நல்லது செய்யக்கூடிய தன்மை கெட்டது செய்யக்கூடிய தன்மை இந்த இரண்டு தன்மைகளையும் இணைத்து வைத்திருக்கின்றான் மலக்குமாரிகளை எரித்துக் கொண்டோம் என்றால் அவர்களிடம் பாவங்களை செய்ய முடியாது பாவங்களுடைய இயற்கை குணம் மலக்குமாரிகளிடம் கிடையாது அவர்களிடம் இருப்பதெல்லாம் நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் அல்லாகவே வணங்குவது அவனை ஞாபகப்படுத்துவது அவனுடைய புகழில் ஈடுபடுவது அவர்களுக்கு மனிதர்களுக்கு இருப்பதை போன்று எந்த கெட்ட எண்ணங்களும் கெட்ட ஆசைகளும் இல்ல உணவுடைய சேவை இல்ல உடையுடைய சேவை இல்ல என்னுடைய பொண்ணுடைய ஆசையும் இல்ல பட்டத்துடைய பதவியுடைய ஆசையும் கிடையாது ஆடையுடைய உணவுடைய ஆசையும் கிடையாது அவர்களுடைய ஒரே ஒரு விருப்பம் தன்னை படைத்த அந்த அரப்பை சந்தோஷப்படுத்துவதற்கு அதற்கு நேர் மாற்றமான படைப்பிடங்கள் அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்வது வாழ்ந்து கொண்டிருக்க குடும்பங்களை பிரித்து விடுவது மனிதர்களுக்கு மத்திய விரோதத்தை துரோதத்தை உண்டு பண்ணுவது கூறுகின்றான் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மதுபானம் அறிஞ்சும் போது தந்தை பிடிப்பது வேலையில் உங்களை ஈடுபடுத்துவது அல்லாஹுவை ஞாபகம் செய்வதை மட்டும் உங்களை மறக்கடிப்பது தொழுகையில் உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணுவது இது விருப்பம் ஒரு உண்மை பேசுவது அவனுக்கு பிடிக்காது இரண்டு பேர்கள் ஒற்றுமையாக வாழ்வது பிடிக்காது நியாயமான முறையில தன்னுடைய தொழிலை செய்வது பிடிக்காது உள்ளத்தில் யாரை பற்றியும் வைப்பது அவனுக்கு பிடிக்காது அவருடைய விருப்பம் கெட்டவைகள் அல்லாவுக்கு விருப்பம் இல்லாதவைகள் மணக்குமார்களுடைய எல்லாம் நல்லவைகள் அல்லாவுக்கு விருப்பமானவைகள் இந்த இரண்டு குமத்தியிலே அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான் மலக்குமாரிடம் இருக்கக்கூடிய மழக்காளியத்திவத்தையும் நம்மிடத்தில் வைத்திருக்கின்றான் சேத்தான்களிடம் இருக்கக்கூடிய சேத்தானியத்திவத்தையும் நம்மிடத்திலே வைத்திருக்கின்றான் மலக்கானியத்திவத்து நம்மை மிக வேலையில் நாம் நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக மாறிவிடுவோம் மறுமுனையில் சேத்தானியத்தென்று சொல்லக்கூடிய சிவத்து நம்மிலே மிகக்கூடிய வேலையில் நாம் மிகவும் மோசமானவர்களாக சில கட்டத்தில் மிருகங்களை கூட கேடு கெட்டவர்களாக மனிதர்கள் மாறிவிடுவார்கள் அதனால்தான் இந்த இரண்டு தன்னைகளும் மனிதர்களிடத்தில் அல்லா இயற்கையாக படித்திருப்பதற்காக மனிதர்களை அதிகமாக நேசிக்கின்றான் அவர்கள் பாவங்களை செய்யக்கூடிய வேளையில் அதிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி நல்ல சந்தர்ப்பங்களை பண்ணுகின்றான் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றான் நரகத்துடையே சென்று கொண்டிருக்க வேளையில் திருத்திவிட வேண்டும் அவனை சேர்க்க வேண்டும் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் தலாளத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பது தான் அல்லாஹுடைய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவான் பல வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருவான் சிலர்களுக்கு பயங்கரமான பெரிய நோயை கொடுப்பான் அந்த நோயின் மூலமாக அவருடைய லைஃப் வாழ்க்கையுடைய திசை மாறிவிடும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை ஒரால் மிக அதிகமாக நேசிப்பார் மிக அதிகமாக நேசிப்பார் அந்த நேசிக்க கூடிய ஒரு ஆள் மரணிப்பதின் காரணமாக அவருடைய வாழ்க்கையுடைய திருப்பு முனையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் உள்ளூர்ல பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவர் திருந்த மாட்டார் ஏதோ தொழில் ரீதியாக வெளிநாடுக்கு செல்வார் வெளிநாட்டு சென்றதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் இப்படி அல்லாஹு நமக்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி எப்படியாவது நம்மை திருத்த பார்க்கின்றான் அதற்காகவே விசேஷமான சில மாதங்கள் விசேஷமான சில தினங்கள் விசேஷமான சில இரவுகள் விசேஷமான சில நேரங்கள் இப்படி பல வைகோரை தந்தி எப்படியாவது என்னுடைய அடியான் தெரிஞ்ச வேண்டும் அவன் பாவியாக மரணிக்க கூடாது குற்றவாளியாக வந்து என்னை சந்திக்க கூடாது அவன் நல்லவனாக மாற வேண்டும் அவன் பரிசுத்தவாள ஆக வேண்டும் என்பது தான் அல்லாஹுடைய விருப்பம் இப்படி பலர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றான் அப்துல்லா ஹிபுக் ரஹத்து அலேஹி முஹத்திஸ்தீன்களில் மிகவும் முக்கியமான மிகப்பெரிய ஒரு மகான் அப்துல்லாஹி முபாரக் அவர்களை பற்றி ஒரு தலைவர் சொன்னார்கள் இந்த காபத்துள்ளாவின் மீது சத்தியம் செய்து சொல்கின்ற பார்க்கவே இல்லை கருத்துகளை கூறியிருக்கிறார்கள் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் திருமியுடைய நிபந்தனை இப்படி பல இமாம்களை பற்றி மற்ற கழித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய ஆரம்பம் எவ்வாறு நவபீர் ரஹத்து குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் ஆரம்பத்தில் தன்னுடைய சக நண்பர்கள் ஆகிய வாலிபர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய தோட்டத்தில் பணங்கள் காய்த்து பாடகைகள் அழைத்து கொண்டு போவாங்க இரவு வேலையானதுக்கு பின்னால அங்கே இசை இசைக்கப்படும் பாடகிகள் பாட்டுக்களை பாடுவாங்க மதுபானங்கள் அங்கே ஊற்றி பரிமாறப்படும் இவர்கள் நல்ல முறையில கிட்டார் வாசிப்பாங்க இவர்களும் கிட்டார வாசிப்பாங்க அல்லூல கல்லூலப்பட்டடும் அவர்களுடைய அந்த சபை ஒரு நாள் என்ன செய்யறாங்க கிட்டாரிக்கொண்டே இருக்கிறாங்க அவர்களுடைய கண் அயர்ந்து விடுகின்றது தூங்கி விடுகின்றவுடன் யாருக்கு எதுல விருப்பமோ அதுல தான் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு அதிகமான ஈடுபாடு கிட்ட இருந்துச்சு எழுந்தவுடன் கிட்டார் எடுத்து வாசிக்கிறாங்க அதுல ஓசை வரல அதனுடைய கம்பி அதனுடைய அந்த அத நூல்களை சீராக்கி இரண்டாவது முற வாசிச்சு பாக்கிறாங்க அதுல சப்தம் வரல மூணாவது முறை அதை இன்னும் கொஞ்சம் சீர் செய்து அந்த கிட்டாரை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க இசை வருவதற்கு பகரமாக ஏற்றுக்கொண்ட ஈமா கொண்ட அந்த அவனை பயந்து அவனை நினைக்கக்கூடிய நேரம் இன்னுமா வரவில்லை என்ற ஆயத் அந்த வருகின்றது உடனே சொல்லிவிட்டார் நெருக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அன்று தூக்கி அந்த கிட்டாரை எரிந்து அவர்கள் தெரிஞ்சது தான் உலகத்துடைய மிகப்பெரிய இமா புகாரியுடைய ஆசிரியர்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள் இவனு முபாரக் பெரியார் கரை கனவான்கள் அதனால அல்லா சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய வேலையில் வாழ்க்கையுடைய பெற்றுக் கொள்ளலாம் வருஷத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி கூட்டங்கள் கூட்டப்பட்டு எங்களுக்கு சில விடயங்கள் சந்தர்ப்பத்தை நன்றி செலுத்தும் அனுப்பி எங்களை கொண்டே இருந்தான் முன்னால் வாழ்ந்தவர்களை ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பி கடைசியாக நம்முடைய தலைவர் முகமது அவர்களை அனுப்பி ஊழலக மக்களுக்கு விளங்க வைத்தான் எது இருள் எது வெளிச்சம் எதுக்கத்துடைய பாதை எது நரகத்துடைய பாதை நபி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் இருக்கின்றது அந்த மார்க்கம் அதனுடைய இரவும் பகலை போன்று பைபா பரிசுத்தமானது மிகவும் தூய்மையானது மிகவும் பரிபூரணமானது நபி அவர்கள் மார்க்கத்தை கொண்டு வந்து முன்னால் வைத்தார்கள் முதன் முதல் முகமதுலாஹி அந்த மார்க்கத்தை எடுத்து நடப்பதற்கு முன்னால அவர்களுக்கு அல்லாஹே விளங்க வைத்தார்கள் ஏன் இஸ்லாத்துடைய ஆரம்பமே ஈமான் முழு உலகத்தில வந்த அத்துணை நபிமார்களும் முதலாவது ஈடுபட்டது எது மனிதர்களுடைய கல்விகள் மனிதர்களுடைய உள்ளங்கள்ல அவர்களுடைய கல்வி சீரானா அவர்களுடைய உடல் சீராகும் உடல் சீரானா அவர்களுடைய செயல் சீராகவும் செயல் சீராகிவிட்டது என்றால் முழு உலகமும் சீராக்கிவிடும் முழு உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஆபத்துகளுக்கு சோதனைகளுக்கு இன்னல்களுக்கு அனைத்திற்குரிய முழு காரணம் மனிதர்களுடைய கிட்ட செயல்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாரிபனாக இருந்தாலும் சரி வயோதிமர்களாக இருந்தாலும் சரி உலகத்தில் நடக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய ஆபத்தைகள் ஒவ்வொரு நாட்டில் வித்தியாசமான சோதனைகள் வித்தியாசமான பிரச்சனைகள் வித்தியாசமான ஆபத்தைகள் இவைகள் அனைத்து முழு காரணம் மனிதர்களுடைய கெட்ட செயல்கள் அந்த செயல்கள் எதனால் ஏற்படுகின்றது மனிதனுடைய உடம்பின் மூலமாக உடலில் செயல்கள் கெட்டதாக வெளியாகுவதற்குரிய காரணம் அவனுடைய உள்ளம் கீற்றிருக்கின்றது உள்ளம் சீரானால் உடல் சீராகும் உடல் சீரானால் செயல் சீராகும் செயல் சீரானால் முழு உலகமும் சீராகிவிடும் அதனால முகமது அவர்கள் தன்னுடைய சுருக்கமாக ஞாபகப்படுத்தி இதன் அடிப்படையில தான் முழு சஹாபாக்களுக்கு தரப்பே கொடுத்தார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அல இன்ன ஜி லமு அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்புல ஒரு சதை துண்டு ஒரு மாமிச பிண்டம் இருக்கின்றது முகமது உள்ளங்கள் பாடுப்பட்டார்கள்த்தார்கள் வல்லமையை விளங்க வைத்தார்கள் அவனுடைய குதிரத்தை விளங்க வைத்தார்கள் அவருடைய சக்தியை விளங்க வைத்தார்கள் முழு உலகத்தை அல்லா நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றான் முழு உலகத்துடைய மக்களோக்குகளும் அல்லா படைத்தது அவனுக்கு சொந்தமானது கட்டளையும் அவன் எதை நாடுகின்றன அதை திருப்படிப்பான் அவனுக்கு எட்ரை சார் கிடையாது அவனுக்கு அபிப்பிராயம் சொல்லக்கூடியவர்கள் இல்ல அவன் தலித்தவனாக இருக்கின்றான் அது மொழி அவன் தனியான அரசன் அவனுக்கு கூட்டு இல்லோ அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்ல இலை அவனை போன்ற ஒரு இல்லவே இல்லை அவனுக்கு பாரம் என்பது கிடையாது உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவன் தன்னுடைய நிர்வாகத்தில் வைத்துக் வானத்தை பாதுகாப்பதும் அவனுக்கு கஷ்டம் பூமியை பாதுகாப்பதும் அவனுக்கு சிரமம் இல்லாய் பூமியை பாதுகாப்பது அவனுக்கு கஷ்டம் இல்ல அவனுக்கு தூக்கம் என்பதும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது பெரும் தூக்கமும் கிடையாது அவனுக்கு கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது ரகசியம் நமக்கு பகிரங்கம் நமக்கு ரகசியம் என்பது அல்லாஹூக்கு இல்லவே இல்லியரோ கௌலக்கும் அறிவும் நீங்க விரும்பின ரகசியமாக பேசுங்கள் விரும்பின பகிரங்கமாக பேசுங்கள் உங்களுடைய உள்ளங்களில் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் அவனுக்கு முதலாவது வானம் மற்ற வானத்தை பார்ப்பதை மட்டும் இந்த முதல் வானம் அவனை மறைத்து விடாது அருதா முதல் பூமி இரண்டாவது பூமியை பார்ப்பதை மட்டும் அவனை மறைக்காது அவனிடத்தில் தெளிவு அஸ்திரு அலானியா ரகசியம் என்பது அவனிடத்தில் பகிரங்கம் நீங்க மூன்று பேர்கள் சேர்ந்த ரகசியம் பேசினார் நாலாவது ஆளாக நான் இருப்பேன் நீங்க ஐந்து பேர்கள் சேர்ந்த ரகசியம் பேசினார் நான் இருப்பேன் மாய கூலாசின் இல்லிசுகும் அவர்கள் மூன்று பேர்கள் சேர்ந்து ரகசியம் பேசினார் அல்லா தெரிந்துதோ அந்த எங்கெங்கே விழும் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அவைகளை அல்லா அறிவான் அந்த மலை துளி மரத்திலே விழும் அந்த மரத்தில் எத்துணை காய்கள் காய்க்கும் அதிலே எத்துணைகள் பழுத்தும் அதை யார் யாரு சாப்பிடுவார்கள் எந்த பழங்களை மிருகம் சாப்பிடும் எந்த பழங்களை பழங்கள் பழமைகள் சாப்பிடும் எந்த பழங்கள் எக்ஸ்போர்ட் செய்யப்படும் எந்த பழங்கள் இம்போர்ட் செய்யப்படும் எந்த பழங்களை யார் யாரு வெட்டுவார்கள் எத்தனை துண்டாக வெட்டுவார்கள் அதனுடைய ருசி எப்படி இருக்கும் அதை சாப்பிட்டு ார்கள்க்குமா என்னக்கும் மேம் ஒன்று வேலையில நாம் நினைக்குகின்றோம் இந்த மேகங்கள் இயற்கையாக ஒன்று தருகின்றது இயற்கையாக மழை பொடுகின்றது அல்லாஹ் சொல்கின்றார் இல்ல அலந்த நீங்க பார்க்கலையா அல்லா தான் மேகத்தை நால புறங்களில் பறந்திருக்கக்கூடிய அந்த மேகங்களை எழுத்துக் கொண்டு வருகின்றான் பின்னால அவர்களை ஒன்று சேர்க்கின்றான் நீங்கள் பார்க்கலையா பொடியக்கூடிய மலை துளி ஒரே மாதிரியான மலை துளி ஆனால் அதை யார் யார் எந்தெந்த யூஸ் பண்ணுகின்றார்களோ அதனால் ஏற்படக்கூடிய பல வித்தியாசமானது குடிக்கின்றான் அவனுடைய தாகம் தீர்கின்றது ஆடு மாது அதன் மூலமாக பால் கிடைக்கின்றது விஷயந்துக்கள் குடிக்கின்றது அதன் மூலமாக விஷம் ஏற்படுகின்றது அதே அதே மலை துளி அந்த மலை விவசாய பயிர்களிலே விழுந்தால் அங்கே பயிர் முளைக்குகின்றது மரங்களிலே விழுந்தால் உத்தி ஏற்படுகின்றது மலர்களிலே விழுந்தால் அங்கே வாசனை ஏற்படுகின்றது ஒரு வகையான மலை அதன் மூலமாக பல நூற்று பிரயோசனங்களை எல்லாம் உண்டு பண்ணுகின்றான் விதைகளை நீங்க பூமியில விதைக்கிறீங்க செடிகள் உருவாகின்றது அதையும் நான் தான் செய்கின்றேன் பூமியில ஒன்றுடன் ஒன்று சேர்ந்த இணைந்த பல பூமிகள் இருக்கின்றது அந்த பூமியிலும் மரங்கள் பயிர்கள்த்த மரத்துடைய தோட்டங்கள் சின்வானுள் வகை குடைகள் உள்ள மரங்கள் கிளைகள் உள்ள மரங்கள் கிளைகள் இல்லாத மரங்கள் இப்படி அந்த தோற்றத்தில் பல வகையான மரங்களும் தோற்றங்களும் இருக்கின்றது ே ஆகா முழு உலகத்தை அல்லா நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான் லாபத்தை ஏற்படுத்துவது அல்ல நஷ்டத்தை ஏற்படுத்துவது அல்லஹ் உயர்வை தருவது அல்ல தாழ்வை ஏற்படுத்துவது அல்ல மரணத்தையும் இரணத்தையும் ஏற்படுத்தக்கூடியவன் அல்லஹ் விரோதத்தை போடுவதும் அல்லா அன்பை போடுவதும் அல்லா ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை தாக்குகின்றது அந்த விரோதத்தை போட்டது அல்ல ஒரு விசை இன்னும் ஒரு விஷய தாக்குகின்றது மனிதனை தாக்குகின்றது அந்த தாக்கக்கூடிய தன்மையை போட்டது அல்லா அதுலே தூரா அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது அது நமக்கு தெரியும் இப்பொழுது அல்லாஹ் சொன்னான் ஒவ்வொரு இனத்துடைய மிருகங்கள் பறவைகள் உயிரினங்கள் ஒவ்வொரு மிகப்பெரிய இனத்துடைய மிருகங்கள் பறவைகள் உயிரினங்கள் ஊன் செல்லக்கூடிய வளர்ப்போம் ஒரு கப்பல் மனிதர்களை மிருகங்களை அவர்கள் ுடைய தர்வியத்தை கொடுக்குகின்றான் யானோ மண் அல்கல் அதாவத்த பைனகா மிருகங்களுக்கு மத்தியில விரோதத்தை போட்டது யாரு சிங்கம் மாட்டை கடிக்கக்கூடிய அந்த விரோத உணர்வு ஆட்டை கடிக்கக்கூடிய அந்த விரோத உணர்வு பூனை புறாவை குடித்து சாப்பிடக்கூடிய அந்த விரோத உணர்வை போட்டது யார் என்று கேட்டதற்கா அல்லா நீதான் என்று சொன்னவுடன் அல்லா சொன்னான் அவைகளுக்கு மத்தியில் விரோதத்தை என்னால் போட முடியும் என்றால் அவைகளுக்கு மத்தியில் அன்பையும் என்னால் போட முடியும் ஒரே நீங்க வைங்க இது அதை தாக்காது அது இதை சாப்பிடாது இது அதை கொண்டு குவிக்காது அவைகளுக்கு மத்தியில் விரோதத்தை என்னால் போட முடியும் என்றால் அன்பையும் என்னால் போட முடியும் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே சேசிக்க வழிப்பட்டார்கள் கட்டளைகள் எடுத்து நடந்தார்கள் அதனால் வரைக்கும் அந்த சகாபாக்குடைய அன்பை அல்லா நம்முடைய உள்ளங்களிலே பதித்து வைத்திருக்கின்றான் உலகத்தில் அதற்கால் ஒரு வெள்ள மனிதர் அல்ல கருப்பான எம் என்பதை பார்க்கல அவருடைய அவரின் மீது முஸ்லிம்களுடைய உள்ளங்கள்ல போட்டுட்டான் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே முழு உலகத்தை அல்லா நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு மனிதர்களுடைய பூர்த்தி செய்யலாம் நம்பிக்கை வரணும் தாராளமா ஈடுபடுங்களை பாவிக்களை எடுக்காம பாவிக்காம வாழ்வதற்கு அது வரம் அது அனுமதி இல்லும் அல்லாஹும் இது வரணும் அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்கின்றான் நாம் நீரை குடிக்குகின்றோம் தாகத்தை தீர்க்குகின்றான் அல்லா அல்லா நாடினா அதே நீரை வைத்து நம்முடைய மிகப்பெரிய பயங்கரமான நோயை அல்லாவால் சுகமாக்கலாம் حضرت ايوب عليه الصلاة والسلام உலகத்த வந்த நபிமார்கள் ஆக பெரிய சோதனை கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வந்த நோயை பற்றி சப்சிடிகள் எழுதுகின்றார்கள் அந்த நோயின் மூலமாக அவர்கள் ஊரில் இருந்து அப்பாற்படுத்தப்பட்டு ஒரு கிராமப்புறத்துல ஒரு காட்டுப்புறத்துல அவர்கள் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் முடித்த மனைவி லையா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அதரத் யூசுப் அழகி அவர்களுடைய பேச்சு என்றும் ஒரு ரிவாயத்தில அவர்களுடைய சகோதர ஒருத்தவர்கள் பெரும் சொத்து செல்வங்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தால் அந்த பணம் எல்லாம் போய் சொத்துக்கள் எல்லாம் போய் செல்வங்கள் எல்லாம் அழிந்து ஏழு பெண் குழந்தைகள் அழிந்து எழுவது வருஷமாக இன்பத்தில் வாழ்ந்தார்கள் பின்னால அவர்களுக்கெல்லாம் பயங்கரமான நோயை கொடுத்தான் மேலான பெரியாரஸ்துடைய மேல வைப்பாங்க கொடுத்தான் வருஷம் இன்பமாக இருந்து மகிழ்ச்சியில் வைத்து ஒரு ஏழு வருஷம் கூட அவன் தரக்கூடிய துன்பத்தை நாம் சகிக்க கூடாதான்னு சொல்லி பொறுமை செய்து கொண்டே இருந்தார்கள் கடைசி ஒரு நாள் திறத்திர சொன்னார்கள் இது நாதி மசனியு அல்லா சேத்தான் என்னை தொட்டுவிட்டான் எனக்கு பயங்கரமான கஷ்டம் எனக்கு பயங்கரமான சோதனை என்று சொல்லவுடன் அல்லாஹுடைய உத்தரவு ஒரு கொஞ்சாண் நீங்க இருக்க கூடிய இடத்திலேயே உங்களோட காலால பூமியில் அடிங்க அதில் காலால பூமியில் அடிக்கிறாங்க வெளியாகின்றது அந்த தண்ணிய குடிங்க உடம்புடைய உள் ரங்கமான எல்லா நோய்களும் நீங்கி விட்டது அதே தண்ணீரை உடம்புடைய வெளிரங்கமான சகல நோய்களும் நீங்கி விடுகின்றது எவ்வளவு பெரிய நோய் ஆப்ரேஷன் செய்யல அதாவது அதே மாதிரி மூலமாக வைத்தியம் இருக்கு அந்த காலத்தில் இருக்கல்ல இன்ஜெக்ஷன்கள் இருக்கல வெறும் பச்சை தண்ணியை கொண்டு அய்யோ பாறை அவர்களுடைய நோயை நீக்கியதோடு மட்டுமல்லும் அவர்களுடைய முழு குடும்பத்தை திருப்பி கொடுத்தோம் எழுபத்தி ஏழு பின்னால மீண்டும் மனைவியோடு சேர்ந்து வாழ்கின்றார்கள் மீண்டும் ஆண் குழந்தைகள் கிடைக்கின்றன பெண் குழந்தைகள் கிடைக்கின்றன அது அவர்களுக்கு நம்முடைய ரஹமத்தை கொடுத்தோம் அதை விட பெரியாச்சு நபி அவர்களுடைய பிறப்புக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அதற்கு ஐயோடைய காலத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த தண்ணி குளிர்ந்த நீராக இருக்கின்றது பாரிதூன் இது ரொம்ப பூல் ஆன தண்ணி குளிர்ச்சியான தண்ணி இதை கொண்டு குடிங்க இதை கொண்டு குழிய பல ஆயிரம் வருஷம் கழிந்தும் இன்று வரைக்கும் ஒரு கிராமப்புறத்தில் அந்த கிணறு ஈராக்கில் கடும் உஷ்ணமாக இருக்கும் அந்த கிணத்தில போய் யாராவது குளித்தால் அவருக்கு ஜன்னி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணி கூட இருக்கிறது மேலானுவான்களேஷ் அவர்களே தன்னுடைய குதிரத்துகளை முழு உலகத்தில் விரித்து வைத்திருக்கின்றார் அவர்களுக்கு நீரை வைத்து நோயை சுகமாக்கினார் எந்த மனிதனுடைய உதவியும் இல்லாமல் நூற்றுக்கு நூறு முழுக்க ka yeah. வைத்து அந்த மசிதில் அப்தாவை கட்டி முடித்ததாக இருந்த நகைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அவன் என்ன செய்தான் ஒரு மாற்றுக்குட்டிய ஒரு காலங்கன்ற தயார் செய்து அவன் எடுத்து வைத்திருந்த ஒரு மண்ண அந்த மாற்றுக்குட்டியிட வாயில போட்டவுடன் அந்த மாற்றுக்குட்டி சட்ட ஆரம்பித்து வணக்கத்தை உலகத்தில் முதன்முதல் அறிமுகம் செய்தவன் தாமிரி என்று சொல்லக்கூடியவன் அவனை வளர்த்தது அல்லாஹி வைத்து அவர்களுடைய காலத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்க கூடாது தெரியும் கிடைக்கக்கூடிய வேலையில போய் குழந்தைய பார்த்துட்டு வருவா அல்லா டிப்ரில் அவர்களை அனுப்பினான் அந்த குழந்தையுடைய தாயின் மூலமாக அல்லாத்து வந்து சாமியுடைய ஒரு விரல அவர்களே வாயில் எடுத்து வைப்பாங்க அந்த விரலில் இருந்து அல்லா பாலை ஆரம்பித்தான் அந்த விரல் மூலமாக ஒரு விரலில் பால் ஒரு விரலில் குறித்து வீட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்ல ஒரு குழந்தைய தாய் இல்லாமல் மனிதன் இல்லாமல் ஆண் இல்லாமல் பெண் இல்லாமல் மலக்குமார்களை வைத்து கூட அல்லாஹால் குழந்தை வளர்க்கலாம் மேலான பெரியார்களே அந்திருக்குரிய கனவான்களே சகோர்களே முகமது ரசூ இந்த பதிமூணு வருஷமாக மக்காவுல படித்து கொடுத்தார்கள் அல்லாஹ் செய்கின்றான் அவன் நாடுவது தான் நடக்கும் உலக மக்கள் நாடுறது நடக்காது அரசன் நாட்டுறது நடக்காது தலைவர் நாட்டுறது நடக்காது மன்னன் நாட்டுறது நடக்காது அல்லாஹ் நாடுறது தான் நடக்கும் என்ற இந்த இமானுடைய நபியவர்கள் மக்காவுல பதிமூணு வருஷம் சகாபாக்களுக்கு படைத்து கொடுத்தார்கள் நபியவர்கள் பாதுகாத்துக் கொண்டு அவர்கள் கௌரவமான உடலை எடுத்துக்கொண்டு போவார்கள் வீதி வீதியா செல்வார்கள் கரை கரையா செல்வார்கள் தெரு தெருவா செல்வார்கள் சந்தை சந்தையா செல்வார்கள் ஹஜ்டைய காலத்துல ரெண்டு வகையான ஹஜ்ஜு ஒன்று இஸ்லாமிய ஹஜ் இன்னொன்று ஜாஹிலியத்துடைய ஹஜ் எல்லா இணைச்சவர்களும் ஹஜ்ஜிக்கு வருவாங்க அது ஜாகிலியத்துடைய காலத்துடைய ஒரு வகையான ஹஜ்ஜாக இருந்தது அந்த ஹஜ்ஜுடைய காலத்துல கூட நபி அவர்கள் எல்லா மக்களும் மினாவுல தங்கியிருக்கக்கூடிய வேலையில நின்று போய் வரக்கூடிய ரப்பால் அனுப்பப்பட்ட தூதுவனாக இருக்கிறேன் என்னுடைய பேச்சை கேளுங்க என்ன ஒரு கூட்டிக் கொண்டு போங்க நான் அல்லாவுடைய தூது வைக்கணும் எல்லா மக்களும் அவர்களுடைய வணக்கத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் ல்லாஹோ அல்லம் அவர்களுக்கு ஜாவத் கொடுப்பார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனபான்கலே சகோக்களே அனைத்து நபர்களை பற்றி கவலைப்பட்டாங்க கொலைக்காரர்களை பற்றி கவலைப்பட்டாங்க கொள்ளைக்காரர்களை பற்றி கவலைப்பட்டாங்க சக்கரவர்த்திகளை பற்றி கவலைப்பட்டாங்க சாதாரணமான அடிமைகளாக இருந்த அதற்கு பற்றி கவலைப்பட்டார்கள் மேலான பெரியார்களே கனபான்கலே சகோக்களே மக்காவுடைய பதிமூணு வருட வாழ்க்கையில் நபியவர்கள் ஈடுபட்ட நபிவர்கள் தன்னுடைய நபி தோழர்களை ஈடுபடுத்தியதும் பிரயாணிகளும் தாயிகள் எந்த அளவுக்கு உணர்வு ஏற்படுது அந்த குரானம் அந்த ஜிங்கல் போய் தாவத் கொடுக்கிறாங்க அந்த அளவுக்கு நபியுடைய காலத்தில் உழைப்பு ஆம்பாக இருந்தது அபு சல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு இஸ்லாம் தடையா இருக்குது ஆபத்து வந்தால் தடை செய்ய முடியாது உங்களுக்கு எந்த ஏற்படுத்த முடியாது நீங்க தயவு செய்து அல்லாஹுவற்று என்னுடைய நபிய ரசூலாக ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க களிம சொல்லிள்ள வாங்க நீங்க நீங்க களிம சொல்வதையே என்னுடைய திருமணத்துடைய மகராக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் உலகத்தில் உள்ள முதலாவது பெண்மணி ஒருவர் களிமா சொல்லி இஸ்லாத்தில் நுழைவது தன்னுடைய திருமணத்துடைய மகராக ஆக்கியவர் எல்லா மக்களுக்கும் இஸ்லாத்துக்குள்ளும் நரகல் இருந்து பாதுகாக்கப்படும் செல்லும் அபுஜக வெற்றியின் போது முஸ்லீம்கள் வந்துருவாங்க பயந்து அவர்மனு கோடிக்கிறார் ஒரு கப்பல் ஏறுகின்றார் கொஞ்ச நேரத்தில் அந்த கப்பல் பயங்கரமான ஒரு காற்று வீசுகின்றது மாணவி கூறுகின்றார் அகலீஸ் அஹ்லி சிவர் கேக்கின்றார் அதென்ன நான் எதை பரிசுத்தப்படுத்த சொன்னார்கள் குல்லாஹ இல்லாஹ இல்லல்லாஹ் எக்ரீமா சொன்னாரே இதிலிருந்து தான் நான் விரண்டோடு வந்ததே இதிலிருந்து தான் இங்க வந்துமா எனக்கு சோந்தரம் இல்ல அவர் சொன்னாரே நீங்க இத சொன்னாதான் பாதாககப்படும் அந்த வேளையிலே அவருடைய மனைவி ஹதிரா உம்மு ஹகீம் রাদিয়াল্লাহ அன்ஹா வந்து கூட்டிட்டு போறாங்க நபி பாதாகப்பு கொடுக்கறாங்க அவர் வரக்கூடிய செய்தியை கேட்டு நபியவர்கள் சொன்னாங்க எக்ரீமா இப்ப வருவாரே அவர் வரும்பொழுதே அவருடைய வாப்பா போய் அவரை கட்டி அணைச்சு அவர் அவருடைய களிமவுக்கு காரணம் அந்த கப்பலுடைய காலத்தில் இருந்ததுனால மேலான ஒரு அசர் ஏற்பட்டது அந்த அளவுக்கு உடைப்பை அம்மா அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இதனுடைய அசர் கூட ஏற்படுத்தினார் பறவைகளுக்கு கூட ஏற்படுத்தினார் நபி அவர்களுடைய மரணிக்கூடாது இந்த வாடிப்பன் மரணிக்க கூடாது இவன் கிறிஸ்தேவ கிறிஸ்தவியாக மரணிக்க கூடாது நபியுடைய கவலை சபர் செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு காற்றரபி ஒரு கிராமவாசி வந்து கொண்டிருக்க அவர் தன்னுடைய உள்ள உடும்ப மறைத்து வைத்துக் கொண்டு நபிக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார் நபி கேட்டாங்க சொல்லி தரக்கூடிய சொன்னாங்க நாகரீகம் தெரியாதவர்கள் தன்னுடைய சட்டத்தை வைத்திருந்த அந்த உடும்ப நபிக்கு முன்னால போட்டு உடனடியா சொன்னான் இந்த உடும்புமாற்கொள்ளும் வரைக்கும் நான் ஏமாற்கொள்ள மாட்டேன் முதல் ஐந்து உடும்பு உங்களை கொண்டு அதுக்கு பின்னால் நான் அல்லாஹிற்கு முழுமையாக கட்டுப்படுகின்றேன் உலகத்தில் உள்ள நபி அவர்களுடைய ஹதீசும் அதுதான் யாரு அல்லாஹுவை பயப்படுவார்களோ உலகமும் அவர்களை பார்த்து பயப்படும் யார் யாரையோ எந்தெந்த வல்லரசுகளோ பார்த்து இஸ்லாமியர்கள் பயந்து நடங்குகின்றார்கள் ஏன் உள்ளத்துல அல்லாஹுடைய பயம் இல்ல நபியுடைய உள்ளத்துல அல்லாஹுடைய பயம் இருந்தது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டார்கள் தைரியமாக அந்த உடம்பை என்று அழைத்தார்கள் ஆச்சரியம் நல்ல இரத்தன நயத்துடன் இலக்கிய நயத்துடன் சுத்தமான அரபி மொழியில அந்த உடம்பு பதில் சொன்னது முழு உலக மக்களையும் அலங்காரம் செய்யக்கூடிய நபி அவர்களே ஏதோ நாள் உங்களுக்கு முன்னால் ஆஜராகிவிட்டேன் நவி கேட்டாங்க மந்த் ஏ உடும்பே நீ யாரை வணங்குகின்றாய் அந்த உடும்பு சொன்னது மனிதனுடைய பதில் கூட இந்த மாதிரி வராது அந்த உடும்பு சொன்னது அரிசிக்கு சொந்தக்காரன் யாரோ பூமியில் பாதையை ஏற்படுத்தியவன் இவனோ கடலில் தன்னுடைய அட்டாட்சியரை பறத்தி வைத்திருப்பவன் யாரோ துவர்க்கத்தில் அமத்தை நலகத்தில் அறவையும் வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹுவாகிய அந்த புல் ஆடமனாகிய அல்லாஹுவை நான் வணங்குகின்றேன் நபி அவர்கள் விடல்ல மீண்டும் கேட்டாங்க மண் அன அப்படின்னா நான் யாரே அப்படின்னா நான் யாரு அந்த உழும்பு சொன்னது அந்த ரசூப்பில் நீங்க ரசூர் மார்களுக்கு எல்லாம் தலைவர் மறாவது உலகத்திற்கு வந்த நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர் இறுதியானவர் கடைசியானவர் எவன் உங்களை உண்மைப்படுத்துவானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் எவன் உங்களை பொய்யாக்குவானோ அவன் தோல்வியடைந்து விட்டான் ஒரு நிபுணம் கூட கலையல்ல அந்த காற்றழு வீசலா சேற்றுக் மேலானே அவர்களே நபுடைய காலத்துல தாவத்துடைய உழைப்பாக அனைத்துகளும் அனைத்து சுண்ணத்திகளும் அவர்களுடைய வாழ்க்கையில வந்தது எந்த அளவுக்கு சொல்லிட்டு போதும் முழுக்க முழுக்க இத்தாத்துடைய தன்மை வந்தது அந்த தாவத்துடைய திட்டத்தின் காரணமாக நபிபாபுர சங்கம் செய்து கொண்டிருக்கிறாங்க உட்காரு என்று சொல்லவுடன் வாசல்ல சரி ரோட்ல சரி படிகள்ல சரி உட்காருவது தயாராயிட்டாங்க ஏன் தாவத்தின் மூலமாக அவர்களாத்துடைய மிசாஜ் வந்துருச்சு அல்லாஹுடைய பயம் எல்லாத்தையும் பரிபூரணமாக பயம் அல்லா என்று சொன்னும் உறுதி இருக்கின்றது என்று கூறுவார்கள் விட்டுவிட்டார்கள் எந்த அளவுக்கு பாவம் நடந்த அவர்களான நிம்மதி இல்ல அவர்களான அமைதி இல்ல நபுடைய சமூகத்துக்கு வருறு ஏற்பட்டுவர்கள் பெண்களும் வருவாங்க பெரிய ஒரு மாகாலை ஏற்படுத்தினான் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு வஸ்துக்களை அல்லா வசப்படுத்தி கொடுத்தான் பார்த்து பயப்படுவதை விட அவங்க முசல்லா பயப்படுவாங்க முது விரிச்சா பயப்படுவாங்க கை ஏந்திரா பயப்படுவாங்க அவர்களுக்கு தெரியும் இவர்களுடைய கை ஏந்தப்பட்ட கையை அல்லா வெறும் கையா ஆக்க அவர்களில் பலர்களை பற்றி சொன்னார்கள் உறுதியானவர்கள் அந்த அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆட்சி காலத்தில் அதிகாரியாக இருந்தார்கள் சில மக்கள் வந்து சொன்னாங்க அதனத்தான் இஷா தொழுகையாக்காது உமர் நான் நபியா அவங்க செஞ்ச மாதிரி தான் பேரேன் நபி அவங்க முந்தினர் நின்ற காத்த நேற்று ஓதுவாங்க பிஞ்சினர் காத்த சுருக்குவாங்க ஏது அந்த ஊர் மக்கள்கிட்ட கேளுங்க இப்பொழுது சாதுடன் ஒரு ஜமாத் அனுப்பி ஹதரத் வந்து சொன்னாங்க முந்தினர் காத்துல ரொம்ப நீச்சி ஊதுறாரு இவரை மாற்றிருங்க அதில் உமர் கூப்பிட்டு கேட்டாங்க நான் நபியாவுங்க செஞ்ச மாதிரி தான் பேரேன் நபியாவுங்க முந்திர நின்ற காத்த நேர்த்தி ஓடுவாங்க எல்லா மக்களும் நல்ல விதத்திரா சொல்லிக்கொண்டே வந்தாங்க சொல்லக்கூடிய ஒரு மசித்துக்கு வந்த வேலையில அங்குள்ள ஒரு மனிதர் குழு கத்தாஜா சொல்லக்கூடியவர் அதை சாத பத்தி கூட சொன்னாரு அதை சாது இருக்கிறாரு அவர் போக மாட்டார் அனுப்பி வைப்பார் பொருள அவர் மிக முக்கியமான ஒரு மனிதர் அதர சாஜி மேலான சிறியார்களே கணவான்களே சகோக்களே உடனடியா கையே செய்தாங்க ஏ அல்ல இந்த மனிதன் பொய்யனாக இருந்தால் என்னுடைய விஷயத்துல இவன் பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தால் இவனுடைய வாழ்நாள் அதிகரிக்க செய்வாயாக இவனுடைய வறுமையை அதாவது நீ இந்த காலத்திற்கு இவனை பயங்கரமான போட்டு விடுவாயாக அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் சொன்னார்கள் அந்த மனிதனுடைய வாழ்நாள் அல்ல எந்த அளவுக்கு கூட்டினார் இந்த கண்ணுடைய இம்மை சொன்னா அந்த வயோதிப காலத்துல கூட ரோட்ல அடிமை பெண்கள் போனா அது அந்த அடிமை பெண்களை பிடித்து இருப்பார் அந்த வயசாலே தவறான ஒரு வேலைக்காக வந்து பின்னால சொல்வார் அசாபத்தமே தாவசித்தார் மனிதர் சொல்லக்கூடிய அளவுல கையெழுத்தினா போதும் அவர்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான் மேலான பெரியார்களே கணவான் கணேஷ் பயங்கரமான ஆபத்துகள் வந்தாலும் சரி அந்த ஆபத்துகளை சருவசாதமாக அவர்களுடைய அமலை கொண்டு ஆபத்துகளை தடுப்பாங்க அதுல தோமருடைய ஆட்சி காலத்துல மதீனாவுட் சொல்லக்கூடிய இடத்துல பயங்கரமான ஒரு எரிமலை வெளியில வந்தது இப்பொழுது கொலம்பியால வெளியாக இருப்பதை போன்று மதினாவுல ஹர்ரா என்ற அந்த மலைப்பகுதியிலிருந்து பயங்கரமான ஒரு எரிமலை முழு மதீனா மக்களை எரிப்பதற்கு போதுமான மிகப்பெரிய எரிமலை வந்து கொண்டிருக்கிறது அதுல தமீன தாரிய அதுல தோமர் கூப்பிட்டு சொன்னாங்க Oh mm -hmm. அந்த நெருப்ப போய் அணைச்சிட்டு உடனடியாக தன்னுடைய ரெண்டு கையால அந்த நெருப்பு பின்னால தள்ளுறாங்க தள்ளிக்கொண்டே போறாங்க நெருப்பு பின்னால போவது மதீனாவிலிருந்து ஒரு எட்டு மைலுடைய தொலை தூரம் நெருப்ப சல்லிக்கொண்டே போறாங்க பின்னால போய் கொண்டே இருக்கிறது போய்கொண்டே இருக்கிறது கடைசியில் எந்த நெருப்பு வெளியானதோ அந்த இறங்குகின்றார்கள் இறங்கி அந்த நெருப்ப தன்னுடைய கையால தள்ளிவிட்டு அதற்கு வந்தவுடன் அதற்கு சரியான சந்தோஷம் சொன்னாங்க இன்றைய தினம் இந்த காட்சியை கண்ணால் கண்டு வரும் காணாத அவரும் கரிசம ஆகவே மாட்டார்கள் நான் அக்தமி ஊக்கா நான் நுகைப்புக்கா ஏ அபோ ருபையாவே உங்களை நாங்கள் நேசிக்கிறதே அல்லா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தியை வைத்திருக்கிறான் நான் எந்த தடவை நோம்புல போன வேலையிலும் அந்த ஹர்ராவுடைய மலை இன்னும் கருப்பு நிறமா தான் இருக்குது ஆயிரத்தி நானூத்தி சொச்சம் வருஷம் கழிந்தும் எத்தனை வெள்ளங்கள் எத்தனை மலைகள் பெய்ந்தும் மற்ற மலைகள் எல்லாம் சிகப்பு நிறம் அந்த ஹர்ரா மலை மாத்திரம் இன்னும் கருப்பு நிறமா இருக்குது அந்த அளவுக்கு நெருப்பா அத சமயமே தாரே ரவி எல்லாம் வாங்கும் கையால தள்ளினார்கள் என்றா மேலான அந்த ஆபத்துகள் நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் பெரியவாங்க அல்லாஹுடைய தயார் அவர்கள அவர்கள சொத்துக்கள் இருக்கவே இல்லை விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களால் பணம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் செல்வம் அதிகமான சகாபாக்கள் ஏழைகள் அதிகமான சகாபாக்கள் வறுமை கோட்ல வாழ முடியவர்கள் ஆனா அல்லாஹுடைய பாதையில கொடுக்கணும் என்ற அந்த எண்ணத்துல அவர்களுடைய உள்ளம் மழை மாதிரி இருந்துச்சு எது இருந்தாலும் சரி அதழுக்க கொடுப்பதற்கு தயார் வீட்டுல உள்ளதுல பாதி எடுத்துக்கொண்டு வராங்க இந்த காலத்துல நாங்க நூற்றில ஒன்றை குடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் ஆயிரத்துல ஒன்று குடுக்க யோசிக்கிறோம் அதுல சோமர் அறவாசி எடுத்துக்கொண்டு வந்தாங்க ஆனா அதுல விசேஷம் குறைவுனா நபி பேருத்தையும் அகலி உங்களுடைய குடும்பத்துக்கு எதை விட்டுட்டு வந்தீங்க பதில் நூற்றிக்கு நூறு வீட்டுள்ள சட்டிபான வீட்டுள்ள ஊசி வீட்டுள்ள கோப்பா எதவி இருந்ததோ அனைத்தையும் நபிக்கு முன்னால் கொண்டு வந்து போட்டார்கள் ஏன் உள்ள நபியுடைய வேலையில என்று சொன்னாலும் அவனுடன் செய்வதற்கு அந்த கயிலை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அவனுடைய யுத்தம் செய்ய தயார் நான் கூட குறைவு ஏற்படுவதை அந்த தாபாக்கள் விரும்பல்ல அதனால முழு உலகத்தையும் அல்ல அவர்களுக்கு வச்சப்படுத்தி கொடுத்தான் மேலான பெரியார்களே கணவார்களே சகோர்களே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முழு பிரச்சனைக்குரிய காரணம் ஜீல குறைவு ஆனா நாங்க பாக்கலாம் எவனாவோது எங்கட வீட்டுடைய ஒரு சுவர உடைச்சிட்டா அவனோடு ஜெகாஜி செய்வதற்கு தயார் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய கட்டளைகள் நூற்று கட்டளைகள் நூற்றுக்கணக்கான நபியுடைய சுண்ணத்தை ஒவ்வொரு வீடுகள்ல ஒவ்வொரு தெருக்கள்ல ஒவ்வொரு ஊர்கள் ஒவ்வொரு நாடுகள்ல உழைக்கப்பட்டுக் இருக்கின்றது அதை பற்றி யாரு கவலைப்படுவது அல்லாஹுடைய ஜீன்ல குறைவு ஏற்பட்டும் அதை நாங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய ஆபத்து அன்றை சகாபாக்கள் முழு உயிரை கொடுக்காட்டப்பட்டாங்க அல்லாஹுடைய பாதையில ஷகிதாவன் சொல்லி துவா கேட்பாங்க அதில் தோமர் நிம்ப உன்னுடைய நபியுடைய ஊரில் நான் அடங்கப்படும் வேண்டும் உன்னுடைய நபியுடைய ஊரில் எனக்கு ஷகாதத்தும் கிடைக்கணும் ஒரு பாதகன் வந்து மிக பயங்கரமான பெரிய ஒரு ஆயுதத்தால அவர்களுடைய வயிற்றை குத்தி விடுகின்றான் அதே வேளையில ஒரு ஆறு ஏழு சாபாக்கள் அந்த தினத்துல சகிதாக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு அதிர தொமருக்கு பாலை குடுப்பாங்க அந்த பாலை அதமர் வாயால குடிப்பாங்க தொப்புள் வழியா அதான் வெளியில போம் அந்த அளவுக்கு அவர்களுடைய உடம்புல உள்ள வயிற்றுள்ள குடல்கள் ஈரல்கள் துண்டு துண்டு ஆக்கப்பட்டு விட்டது அந்த வேலையில கூட அதைய பணிவை பாருங்க அதை தோமர் சொன்னாங்க அதர தாயசாட்ட பேசி கேளுங்க நான் கடைசி சந்தர்ப்பத்தில் இருக்கிறேன் அந்த நபியோடு அருங்குதலை கிழக்கு விருப்பமா இருக்குது அதை தாயசாட்ட நான் கலாம் சொன்னதா கேளுங்க நபியோடு என்னையும் அடங்குறது அரங்கி இருக்கக்கூடிய பாதுகாத்து வைத்திருந்தேன் வேண்டி அதை நான் விட்டு கொடுக்கிறேன் நான் அனுமதி தந்துட்டேன் இருக்கிறேன் நான் பின்னால என்னுடைய ஜனாசாவை ஆயிஷாவுடைய வீட்டுடைய முதத்துல கொண்டத்தை வச்சுட்டு உமருடைய ஜனாசா வந்திருக்கிறது உமருடைய மையத்தை வந்திருக்கிறது ஆயிஷா கேளுங்க ஆயிஷாவுடைய மாறலாம் ஐ சாவுட்ட கேளுங்கிற உங்களுடைய ஜனாதகா வந்திருக்கு இப்ப நீங்க அனுமதித்தாரீங்களா அந்த வேலையில மகனு சொல்லிட்டேன் அந்த இடத்திற்கு உமருக்கு தருவதற்கு தயார் பின்னால்தான் இடத்துல அடக்கம் செய்யப்படுறாங்க உலகத்திலே நபி அவங்க சொன்னாங்க இன்னொரு பாதையிட போவான் எனக்கு பின்னால யாராவது நபியாக வருவதற்கு உயர்ந்தோம் சொல்லுவாங்க மதியில வைக்காதீங்க இந்த மண்ணில வைங்க இந்த பூமியில வைங்க பாவங்களை எதற்கு மதிய மண்ணில் அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹுடைய பயம் இருந்துச்சு அல்லாஹுடைய அச்சம் இருந்துச்சு படிவுடைய தன்மை இருந்துச்சு அல்லாவுடைய பாதையில சகிதாவணும் என்று அகச இருந்துச்சு நபி முழு சாக்களை பார்க்கலாம் அதரத்து அபு பக்கர் அவர்களை தவிர அதரத் தொமர் ஷீதாக்கப்பட்டாங்க அவர்களுடைய முதலாவது என்ற குரானுடைய ஆயத்தில் அந்த பாதகர்களுக்கு அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லஹாவே போதும் என்ற அந்த ஆயத்தில்தான் முதல் சொட்டு ரத்தம் முழுவது அதரத் அலி அவர்கள் இபுல் முல்ஜி என்பவன் மூலமாக கொடை செய்யப்பட்டார் அகல் ஹ Hazrat हसन நஞ்சுட்ட பத்தி கொலை செய்யப்பட்டார்கள் Hazrat हुसैन கர்பலால ஷஹீதாக்கப்பட்டார்கள் நபியுடைய மருமகன் ஜாக்கர் ரதியல்லாஹு அன்ஹு முத்தல ஷஹீதாக்கப்பட்டாங்க Hazrat زید ibn ஹாரிசா முத்தவுல ஷஹீதாக்கப்பட்டாங்க Hazrat хамజా ও হযরত ஷஹீதாக்கப்பட்டாங்க Hazrat કુసাইব ibn உமைர் ও হযরত ஷஹீதாக்கப்பட்டாங்க மூணு சஹாபாக்களை எடுத்து கொண்ட ஆசைன்னா அல்லாஹ்வுடைய பாதையல ஷஹீதாவனுன்னு சொல்லி துவா கேட்பாங்க அதே மாதிரி அவர்களுடைய ஆசையால் தான் நிறைவேற்றி கொடுத்தான் என்னுடைய ஆத்மா எவன் கைவிட்டதோ அவன் மீது சத்தியமாக நான் ஆசைப்படுகின்ற அல்லது வயோதிப்படும் பெண்களும் குழந்தைகளும் இல்லாற்றி நான் மதிய மாட்டேன் நானும் அல்லாவுடைய பாதிர போய் சகிதாக இருப்பேன் அந்த அளவுக்கு மலர்களுக்கு அவர்களே எங்கள கைகள்ல இந்த புரிதமான தீபம் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த காலத்துல உயிரை கொடுங்கன்னு சொல்லி முன்னால தகாதா இதுவரைக்கும் வைக்கப்படல அப்படி வைக்கப்பட்டா அதற்கும் தயார் அதுக்கு முன்னால இப்பொழுது எங்கள்கிட்ட சொல்றது சின்ன சின்ன தியாகம் மனைவிமார்களை பிரியாங்க மக்களை பிரியங்க குடும்பத்தை பிரீங்க கொஞ்சம் ஊரை விட்டுருங்க கொஞ்சம் அல்லாஹுடைய இந்த சின்ன உழைப்பை கொண்டு எங்களை முழு நாட்டுல அல்லா எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தான் ஆண்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் யூனிவர்சிட்டிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் மோசம் ஊறிக்கொண்டு ஒரு காலத்தில் இருந்து பாகிஸ்தான் இந்த வருஷம் எங்கிப்ட்லா அந்த நாட்டுடைய பேப்பர்ல மறுமலர்ச்சி நாளுக்கு நாள் முன்னேறிக் கொண்டே போவது திருப்தி அடையாது இன்னும் எவ்வளவு பெரிய எத்தனையோ எங்கட இஸ்லாமிய சகோதரர்கள் அந்நிய பெண்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் ஆண்களுடன் வருஷ கணக்கூடாமல் இன்னும் அவர்களை முஸ்லீம் தெரியாம நடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலான பெரியார்களே கலவார்களே சகோதரே அதனால எங்க ஒரு உழைப்பு தேவை மிகப்பெரிய முயற்சி தேவை முழு உலகத்துள்ள எங்க நாட்டில் பத்தி என்னுடைய பெரியாரர்களுடைய உள்ள சில அல்லாஹ் போட்டுச்சான் ஒவ்வொரு மக்களும் வருவாங்க ங்க ஒரு காலத்தில் நாங்க பாராமோகமா கிடைந்தோம் இதற்கு பின்னால இருக்காது மேலான பெரியார்களே கணவான்களே சகோதர்களே அதனால நபியுடைய காலத்துல சகாபாக்கள் உயிராசப்பட்டாங்க போட்டி போட்டாங்க சிறுவர்கள் வருவாங்க எனக்கு நல்ல அம்பை ஏறும் எனக்கு நல்ல ஜஹாஜ் செய்யணும் எனக்கு நல்லா அதாவது துஷ்டி போடேனும் நான் உயரம் என்று சொல்லி தன்னுடைய பெருவியர்களை உயர்த்தி காட்டி ஜஹாஜுக்கு தங்களை மீறி கொண்டு நபிங்குமாலே எங்களுக்கு கழுதை கூட இல்ல சொன்னவுடன் அவங்க சந்தோஷத்திரையா போவாங்க ஒன்றுமே இல்ல செலவழிக்க ஒன்றுமே இல்ல என்று அந்த கவலையோடு போறாங்க போனவர்கள் சொல்லக்கூடிய சஹாபே இரவேல தூக்கம் போவதில்லை தவூக்குடி யுத்தத்துடைய காலம் அவர் யோசிக்கிறாரு கற்பனை பண்றாரு போய்கொண்டிருப்பாங்க யுத்தம் செய்து கொண்டிருப்பாங்க எத்தனையோ பேருக்கு சாதத்துடைய வீர மரணம் கிடைச்சிருக்கும் ஆனா எனக்குத்தான் பாத்தியம் இல்ல நான் நபீட்டை போய் கேட்டேன் ஒரு கழுதையாவது இருந்தா தாங்க நபி இல்லான்னு சொல்லித்தாங்க அல்லாவுடைய பாதையில ஏதாவது செய்யவனும் போல தோன்றுதேன்னு சொல்லி இரவு பூரா தூக்கம் போது இல்ல எழும்புறாரு பொது செய்யறாரு சொல்லுறாரு சொல்லிட்டு அல்லாத கேட்கிறாரு உன்னுடைய பாதையில தியாகம் செய்யும்படி சொன்னாய் தியாகம் செய்யும்படி சொன்னாய் உற்சாகப்படுத்திருக்கிறாய் நபி உற்சாகப்படுத்தாங்க என் தாண்ட ஒன்றுமே இல்ல உன்னுடைய நபீட்ட போய் கேட்டேன் நபிவங்களுக்கு இல்ல சொல்லிட்டாங்க ஆனா உன்னுடைய பாதியில எனக்கு ஏதாவது செடியோன்னு போல தோன்றுகின்றது அதனால யாள்ல என்னடா ஒன்றுமே செய்யறாரு என்னுடைய உடலுக்கு மானத்திற்கு யாராவது எனக்கு அநியாயம் செய்திருந்தா அந்த அநியாயத்திற்கு பகரமாக அவர்களுடைய நன்மைகளை நீ ஏமனல்ல எனக்கு கூலியா தருவாய் யாள்லா அந்த நன்மைகளை இதோ உன்னுடைய பாதையில நான் சதக்கா செய்கிறேன் என்னால இதை விட வேற செய்வதற்கு ஒன்றுமே ஜுவா கேக்கிறாரு அடுத்தையிலும் பயத்தோடு எழும்புறாரு ரொம்ப நடுங்கி நடுங்கி எழும்புறாரு நான் தவறு செஞ்சிருச்சேனோ தெரியல்ல நான் தப்பு பண்ணிச்சேனோ தெரியல்ல அவர் எழுந்தவுடன் நபி அவங்க சொன்னாங்க அபிஷீர் உங்களுக்கு சோல்புனம் உண்டாவதாக நீங்க நேச்சராவு கொடுத்த அந்த சதக்காவ மாதிரி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்ன செலவழிக்கிறது ஒன்றுமே இல்ல ஆனா ஆசைப்பட்டாங்க நீ வச்சாங்க அல்லாஹ் வழிய தொடர்ந்து தந்தான் ஆனா அல்லா நிறைய தந்திருக்கிறான் படத்தை தந்திருக்கிறான் வீட்டை தந்திருக்கிறான் காசை தந்திருக்கிறான் சொப்பை தந்திருக்கிறான் தொழிலை தந்திருக்கிறான் வியாபாரத்தை தந்திருக்கிறான் நாங்கள் பைசியில் இருக்கல்ல பட்டியலில் இருக்கல்ல உறுப்பு இல்லாமல் இருக்கல்ல வீடு இல்லாம தங்கல்ல அனைத்தையும் தந்திருக்க கூடிய இந்த அல்லா தேவனால அந்த சாகோசனுக்கு முன்னால எங்களை போய் நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்கள் செய்த தியாகம் எல்லாம் எங்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட அவர்களுக்கு முன்னால நாங்கள் வெட்கப்பட்டு தலை குடிவதை தவிர வேறு எங்களால் ஒன்றுமே அதனால கொஞ்சம் நேரங்களை காரங்களை பணங்களை செலவழித்து அவசரமா அல்லாவுடைய பாதையில் நாங்கள் எல்லாரும் உறுதியாக போமா அந்த உறுதியான நேயத்தோடு உங்களுக்கு தெரியும் அலகம்லா மிக பெரிய ஒரு முயற்சிக்கு பின்னால இந்த கூட்டம் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஜமாத்துடைய விருப்பம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இரண்டு இருக்கக்கூடிய வேறொரு முன்னால விற்கப்படக்கூடிய தகராசாவுக்கு நாங்கள் எல்லாரும் அவசரமா மூணு மூணு சில்லாக்களுக்கு வெள்ளிக்கிழம்புறது நான் எல்லாரும் பொழு அணியோமா அந்த